திருவொற்றியூர் கடற்கரை ஓரத்திலே இருக்கிற ஒரு ஊர் அது தொண்டை நாட்டில் உள்ளது பேருலகில் ஓங்குபுகை பெரும் தொண்டை நன்னாட்டு என்று தொண்டை நாட்டிலே இருக்குது நீரளவும் சடைக்கற்றை நிறுத்தறு திருப்பதி சிவபெருமான் எழுந்தருள் இருக்கிற பாடல் பெற்ற தலம் நிறுத்தரு திருப்பதி கூட்டாடுவார் சிவன் சிவனது திருப்பதி அது காரளவு மலர்ச்சிவலை நடுவீதி அந்த ஊரில் வீதியிலே ஓடக்கூடியது அப்படிப்பட்டது வீதி இருந்தது பீடுகளுடும் பெருந்தெருவும் புத்தருடன் சமன் புத்தருடன் வேடமுடையவர் பொருள் போல் அந்த ஊரில் நல்ல பெருமை பெருந்திய தெருக்கள் மட்டுமல்ல புத்தரும் சமணர்களும் சொல்லுகிற பொருள் எப்படி உண்மை பொருள் அல்லவோ அது போல ஆகாச வெளிமறைக்கும் ஆடுகுடி ஆகாசத்துக்கு ஓமை இந்த புத்தருடைய கொள்கையும் சமணருடைய கொள்கையும் சொல்றார் புத்தருடைய கொள்கை சமணருடைய கொள்கைகள் எல்லாம் ஒன்றும் பொருள் இல்லாதது ஆகாசம் வெற்றிடம் ஒண்ணுமே இல்லாதது அந்த ஒண்ணுமே இல்லாத ஆகாசத்துக்கு உதாரணம் சமணர்களும் பௌத்தர்களுடைய மத கொள்கை எப்படி பொருளற்றவோ அது போன்ற ஒருள் பொருளுமற்ற ஆகாசத்திலே இந்த ஊருடைய கொடி பறந்து கொண்டு மணிநடு மாளிகை நிறைகள் அலை கமுகின் காடனைய கடல் பெரிய பெரிய பாக்கு எல்லாம் கடற்கரை ஓரத்தில் நிறைந்திருக்கக்கூடிய ஊர் அந்த ஊர் அந்த ஊரிலே பண்ணு திருப்பதிக இசை பாத்து மண்டபங்கள் அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு மண்டபத்திலும் நம்முடைய அப்பர் சுவாமைகள் தேவாரம் ஞானசம்பந்த தேவாரம் சுந்தர தேவாரம் இப்படி தேவாரங்களுடைய பாட்டுக்கள் இடைவிடாது ஒழித்துக் கொண்டிருக்கும் திருப்பதிய இசை பாட்டு ஓவா அந்த திருப்பதியத்தின் ஓசை இடைவிடாது பாடிக்கொண்டிருக்கும் மண்டபங்கள் எந்த மண்டபத்தில் பார்த்தாலும் அங்க குழந்தைகளோ பெரியவர்களோ தேவாரும் திருவாசகம் பாடிக்கொண்டிருப்பார் அண்ணநடை மட்கள் அரங்கு நாடக அரங்கு போனா பெண்கள் கூத்தாடுகிற நடன நடந்து கொண்டே இருக்கும் பன்முறை தூரியம் முழங்கு விளவோவா வயல் வீதி தெருக்கல்ல போனா திருவிழா நடக்கும் நல்ல வாக்கியங்களின் ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கும் அடுத்த மடங்கள் அந்த மடங்களுக்கு போனா சென்னில் அடிசில் திறங்கள் உணவு ஓவா திருமடங்கள் மடங்கள் மடம் என்று சொல்வது நல்ல அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் மடுக்கும் இடம் மடம் மடுத்தல்னா உண்ணுதல் சாப்பாடு போடுற இடம் மடம் இது சாதாரண விஷயம் ஆனா அங்க வெறும் சாப்பாடு மட்டுமல்ல ஞான உணர்வு தருவார்கள் ஞான உணவு கொடுக்கிறார்கள் அந்த ஞான உணவை உண்ணுகிற இடம் மடம் உண்டு உண்டு கொஞ்சம் பசித்தா சாப்பாடும் போடுவார் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு சோறு போடுவார்கள் அது பெருமடம் ஆனால் சிறிது சோறு போடுவார்கள் வயிற்று போட மாட்டான்னு நினைக்கப்பட்டதே அதுக்காகத்தான் சொல்றார் சென்னெல் அடிசில் வயர்ந்த ரக நெல்லினுடைய சோறு துரங்கள் மலைமலையா குவிச்சிருக்கும் அந்த உணவு ஓவா உணவு இடைவிடாது போடுவார்கள் மடங்களுக்கு போனா இந்த சென்னல்லால் விளையக்கூடிய சோற்று சோறுகள் நிறைய கிடைக்கும் இந்த வரி தான் மகாவித்தா மீனாட்சந்திரம் பிள்ளையுடைய மனசை ஒரு உள்கூயி அவர் சொல்றார் ஒவ்வொரு இடத்திலும் சொல்ற போது நெய்யே மணக்கும் கரிகளலாம் நேயம் மணக்கும் மனங்களாம் அதுபோல சோரு மணக்கும் மடங்களா எந்த மடத்துக்கு போனாலும் சோறு நிறைய இருக்கும் மணக்கும்னா நிறைய இருக்கும் ஒரு சேர குவிந்து கிடைக்கும் என்று பொருள் மனத்தல் என்ற வார்த்தைக்கு வாசனை ஒரு பொருள் இன்னும் நிறைய கிடைக்கும் என்பது பொருள் இந்த வரிய படிச்சதுனால தான் அவர் என்ன பண்ணார் மடங்கள்ல நிறைய சாப்பாடு கிடைக்கும் இப்படி கிடைக்கும் படிச்ச வெறும் அரிசி சோறு மட்டும்தான் போடுவார்களா ஞானம் கிடைக்காதான்னு சந்தேகம் அதை தீர்த்து வைக்கணுங்கிறதுக்காக மீனாட்சுந்தரம் என்ன பண்ணாரு அங்க ஒரு வார்த்தைய சிலேடையா வச்சிருக்கார் சோறு மணக்கும் மடங்கள்னா சோறுனா வெறும் சாப்பாடு மட்டுமல்ல மோற்றம் என்று அர்த்தம் சோறு என்பதற்கு மோற்றம் என்றும் பொருள் மோட்சத்துக்கு வழியையும் அந்த மடங்கள் சொல்லுவார்கள்